இந்த அதிகரணத்துல ஜகத்துக்கு காரணமாக பிரதானத்தை சொல்லலாமா இல்ல பிரம்மத்தை சொல்லலாமா இதுதான விசாரம் அதாவது வேதாந்தம் எதை சொல்றது ஜெகத் காரணம் சொல்றது அது பிரதானமா இது ரெண்டுலயும் பிரதானம் சொன்னா ஒரு சௌகரியம் இருக்க மாதிரி இருக்கு பிரம்மம்னு சொன்னா வேற ஒரு சௌகரியம் இருக்கா மாதிரி இருக்கு பூர்வபட்சம் சொன்னா காரியம் ஜமா இருக்கு அப்புறம் பரிணாமியாக ஒரு உபாதானம் தேவைப்படுறது காரணம் தேவைப்படுறது ஜெகத்ரூபமாக பரிணமிக்கும்படியான ஒரு பதார்த்தம் தேவைப்படுறது பரிணமிக்கணும்னு சொன்னா அது சாவயவமாக இருக்கணும் பிரதானம்ங்கிறது எனக்கு சாவயவம் அதனால பிரதானம் ஜெகத்ரூபமாக பரிணமிக்க முடியும் பிரதானத்துக்கு ஞான சக்தி கிரியாசக்தி இது எல்லாம் உண்டு எப்படி உண்டுனே அதுல சத்வகுணம் இருக்கு சத்வகுணத்தினுடைய பரிணாமம் தான் தியானம் அந்த தியான சக்தி இருக்கிறதுனால பிரதானத்ததா இந்த ஸ்ருதியானது சர்வஜம் சர்வஜா அப்படின்னு சொல்றது சொல்றது இது பூர்வீசம்தான் சித்தாந்திக்கு ஒரு கஷ்டம் இங்க இருக்கு என்னன்னா அவனுடைய சுத்த பிரம்மஸ்வரூபம் தியானம் தியானி இல்லை சர்வஜா அப்படின்னு ஜெகத்காரணத்தை பற்றி தெரிவிக்கிறது இந்த பதம் சர்வஜா இந்த பதத்துக்கு வியாக்கரணப்படி அர்த்தம் சொல்ல சொன்னா நம்ம எப்படி சொல்லுவோம் சர்வம் ஜானாஹி சர்வஜானது வேற சர்வ ஜானிங்கிறது வேற எல்லாத்தையும் தெரிந்து கொள்கிறவன் அப்படின்னு அர்த்தம் ஆகும் இந்த ஜஹாங்கிற ज्ञान अर्थम अदालय क प्रत्यय प्रत्येक विषय विषयता ज्ञान प्रत्ति प्रत्ति ज्ञान यहा ज्या सह सर्वज्ञा अना वेदा की विद्धमा विरोधा ब्रह्मस्वरूप ज्ञानमेट ध्यान कर्ता है அப்படி தியானத்துல கர்த்தான்னு சொல்லணும்னா பிரதானத்தை தாராளமா சொல்லலாம் விசேஷம் அந்த விற்பிக்கு பிரதானத்தை காரணமாக வைக்கோம்னா சர்வஜகாங்கிற இந்த பதம் இந்த பிரதானத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கு அப்படின்னு ஒரு சொன்னாங்க ஆனா சித்தாந்தத்துல இப்போ சர்வஜாங்கிற இந்த பதத்துல ஜாகு பிரகிருதி அதுக்கு மேல கரு பிரத்யேகம் இது ரெண்டுக்கும் விரோதம் ஏற்படுறது எப்படி விரோதம் ஏற்படுறது ஜான்கிற தாது சுத்த ஜான ஸ்வரூபத்தை சொல்றது ஜகத்காரணமான பிரம்மஸ்வரூபம் சத்தியம் ஜானம் அனந்தம் பிரம்மாண்ட சொன்னால தியானம் தான் அந்த அக்ஷத்திர ஒன்றும் சித்தாந்தத்துக்கு இந்த ஸ்ருதி விரோதம் இல்லை ஆனா கங்கிற ஒரு பிரத்யேகம் இருக்கு இது கர்த்தாவை தெரிவிக்கிறது கர்த்தங்கிறது பிரதானத்துக்கு ஒத்துக்க ஒத்து வராது பிரகிருதி பிரத்தயம்னு ரெண்டா பிரிச்சோம்னா இந்த தியான்கர சப்தத்துல தியான்கர தாத்து பிரகிருதி அதுக்கு மேல கழங்கிறது பிரத்தயம் தியான்கர தாத்து சைதன்யத்தை தெரிவிக்கிறது களங்கர பிரத்தயம் கர்த்தாவை தெரிவிக்கிறது ஆகா சைதன்யத்துக்கு கர்த்தா ரெண்டே சேத்தா அர்த்தம் கிடைக்கிறது பாஜக அப்படின்னு ஒரு பதத்தை இருந்தோம் தாசு பிரகிருதி அதுக்கு மேல அகானு பிரத்தயம் பச்சைங்கிற தாசு சமையல்ங்கிற ஒரு பாக்கம்ங்கிற ஒரு கிரியையை தெரிவிக்கிறது அகாங்கிற அந்த பிரத்தயம் கர்த்தான்னு தெரிவிக்கிறது ரெண்டு சேதா பாக்க கிரியைக்கு கர்த்தாவாக இருக்கிறவன் எவன் செய்யறானோ அவன் பாஜகா அப்படின்னு சொல்றது இல்லையா அந்த மாதிரி ஜஹாங்கிற இடத்துலயே பிரகிருதி பிரத்திய விபாகம் ஜான்கர தாத்துவ சைதன்யத்தையும் காங்கர பிரத்தேயம் கர்த்தாவையும் தெரிவிக்கிறது அப்படி இருக்கும்போது இதுல பிரதானவாதிக்குறது ஒத்து வராது காரணம் அவனுடைய பிரதான ஜடம் அது தியானஸ்வரூபம் அதனால பிரகிருத்தி அர்த்தமான ஜான தாத்துவ அர்த்தம் பிரதானவாதிக்கு ஒத்து வரல இங்க காங்கர கர்த்தாங்கிற அர்த்தம் ஒத்து வரல தியானஸ்வரூபம் பிரம்மங்கிறது கரெக்ட் ஆனா கர்த்தாங்கிற அந்த பிரத்தய அர்த்தம் ஒத்து வரல இப்ப என்ன பண்றது சித்தாந்தத்துல தியாகாத்வர்த்தத்துக்கும் அந்தயார்த்தத்துக்கும் ரெண்டு எதையாவது ஒண்ணு உச்சாரணம் பிரதானவாதிக்கு விட வேண்டியிருக்கு கர்த்தாங்கரத முக்கியமா வைக்கின்றேன் கர்த்தாங்கர அந்த சப்தம் ஒரு காரணத்தை தெரிவிக்கிறது ஜானத்துக்கு காரணமானவன் இல்லையா பிரதான ஜாதாத்வர்த்தத்தை அவன் மாத்திட்டு விற்பி ஞானம்னு அர்த்தத்தை வச்சுண்டு அந்த விற்பி ஞானத்துக்கு பிரதானம் காரணம் ஆகலாம் சர்வ பிரபஞ்சத்துக்கும் காரணமாக இருக்கிறதுனால சத்வகுணம் வேற அது இருக்கு ஆகாஸ்வர்த்தத்தை கௌனமாக வச்சுட்டு அவன் ஒத்துந்தான் யாரு பூர்வ பட்ச சித்தாந்தி என்ன சொல்றார் இந்த பிரசார சட்ட வெத்துக்கள் கர்த்தாங்கிற அர்த்தம் இங்க அந்த பிரகிருத்தி அர்த்தம் இருக்கிற ஞானங்கிறது அதுக்கு முக்கிய அர்த்தம் எனக்கு தான் ஒத்து ஒத்து ஒ அதனால பிரம்ம்தான் ஜெகத்காரணம் இந்த வாக்கியம் தெரிவிக்கிறது இப்ப இதுல என்ன ஆச்சுன்னா இப்படி ஒரு கட்சி அப்படி ஒரு கட்சினா நாங்க எப்படி தீர்மானம் பண்றது ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு ஒரு அனுபவ இருக்கு जगत्कार सरवीं अब सर्वज्ञ श्रह्म अंद प्रत्यार्थमर प्रत्ययार्थम कारण सा பிரகிருதி பிரத்யகம் இது ரெண்டுல பிரத்யார்த்த பிரதானம் ஒரு ஞானம் பிரகிருத்தி அர்த்தம் பிரத்யார்த்தம் இது ரெண்டுமே பிரத்யார்த்தம் பிரதானம் அப்படின்னு ரொம்ப காலமா ஒரு ஒரு பிரசித்தி இருக்கு அதாவது பாணி வர்றதுக்கு முன்னாடியில இருந்தே இங்க பிரசித்தி இருக்கு பிரத்யார்த்தம் பிரதானம் வாணியில அந்த பிரசித்திய அவளை ஒத்துக்க முடியாதுன்னு ஒரு சூத்திரத்துல சொன்னாங்க வாணிய சூத்திரங்கள்ல அமேகமா பூர்வக்ஷ சித்தாந்தங்கள்லாம் அநேகம் வரவே வராது ஒரு சப்தத்தை தாபுத்தத்தை சொல்றதுக்காக தான் அநேகமா எல்லா சூத்திரமும் வரும் ஆனால் ஒரு மூணு நாலு சூத்திரம் மாற்றம் பிராச்சீன சொல்ற மதத்தை கண்டனம் பண்ணுறதுக்காக வச்சு அதில் பிரதான பிரத்யார்த்தவனம் அர்த்தத்த அன்னிய பிரமாணத்துவா அசிஷ்யம் பிரத்யார்த்தம் பிரதானம் அப்படின்னு சொல்லிட்டு வராது அதை நாம் வந்து ரொம்ப ஏற்றுக்க முடியாது ஏன்னா எந்த அர்த்தம் எது பிரதானம் எது பிரதானமா எது விசேஷமா இருக்கு எது விசேஷமா இருக்குங்கிற இந்த அர்த்தம் எல்லாம் லோகத்தை வச்சிருந்து தான் அவளுடைய பிரதிநிதியை அனுசரிச்சுதான் அவளுக்கு எப்படி போகம் வருதோ அதை அனுசரிச்சுதான் பிரதானம் இது குணங்கிறத சொல்லணும் ஆனால் ஒரேடியா பிரத்யாரசம்னு சொன்னா அப்படிதான் பிரதானமாக தான் வரணும்னு ஒரு நியமம் பண்ண முடியாது இந்த பாணினி சூத்திரத்தில் சொன்னாங்க அது இவருக்கு ரொம்ப உபயோகம் நீங்க என்ன பண்ணீங்க இந்த இடத்துல பிரகிருத்தி அர்த்தம் பிரத்யார்த்தம் இது ரெண்டு காமிக்கிறேன் என்ன கர்த்தா கர்த்தான் அபேட்சிக்கு கர்த்தான் எதுக்கு கர்த்தா எந்த கிரியைக்கு கர்த்தா ஒரு காரகம் இல்லையா கர்த்தான்னு ஒரு காரகம் கர்த்தா கர்மா கரணம் அப்படி சொல்லிட்டு வரும்போது ஒரு காரகத்தை இந்த பிரத்தேன்னு தெரிவிக்கின்றது காரகம்னு சொன்னால் ஒரு கிரியை அவசியம் இருக்கும் கிரிய இல்லாம காரகத்துக்கு அர்த்தமே இல்லை இந்த கிரியைக்கு கட்டா அப்படின்னு சரியாக அப்படியானால் இந்த பிரகிருத்தி அர்த்தத்தை அபேட்சிக்கிறது பிரச்சைய அர்த்தம் ஒரு பிரகிருத்திய சேர்த்து இந்த பிரச்ச அர்த்தம் நமக்கு பூர்ணமா மனசுக்கு வரும் அர்த்தம் ஒதும் வரும் ஆனால் இந்த பிரக்கியத்தை தள்ளிவிடும்போ இந்த தாக்கரச மாத்திரம் சொல்லக்கூடிய ஒரு படம் எனக்கு தியானம் பூர்ணமா அர்த்தத்தை ஒதுக்கு சைத்தன்யம் அப்படிங்கற அர்த்தம் கிடைக்கிறது இந்த ஜாங்கிற இதுக்கு ஒரு கர்த்தாவ அபேட்சிக்காத அர்த்தம் உறங்கறதே இல்ல ஜான சொல்ல முடியும் ஆனா இந்த பிரத்யமானது இந்த பிரகிருத்திய இல்லாமல் கர்த்தாங்கிற அர்த்தத்தை பூர்ணமாக கொடுக்க முடியாது அதனால இவர் என்ன பண்ணினார் பிரத்யார்த்தம்ங்கிறது பிரகிருத்தர்த்த சாபேஷம் ஆனா பிரகிருத்தி அர்த்தம் பிரத்யார்த்த சாபேட்சம் இல்லையே தியானம்னு ஒரு பூர்ண அர்த்தத்தை கொடுக்கறதே அதனால சாபேட்சம் துர்பலம் நிரபேட்சம் பிரபலம் எப்பவுமே லௌகிக ஞாயம் இது நிரபேட்சமா இருந்தான்னா அவனை அவன் ரொம்ப பிரபலம் அவன் அபேட்சிறான் இவன் அபேட்சிக்கிறான்னு சொன்னா அவன் அடிதான் இருந்தான் அதிகமா தான் இருந்தான் இல்லையா அந்த நியாயத்தை கொண்டு இங்க பிரகிருத்தி சத்திய அர்த்தத்தை நீங்க விட்டு கொடுத்துருக்கோம் விட்டு கொடுங்க பாஷ்யாரி பிரகாசமாக இருந்தாலும் பிரகாசதே பிரகாசத்தை அவர் உண்டு பண்றாருன்னு இல்லை அவரே பிரகாசமாக இருக்காருங்கிற உதாரணத்தினால பாஷ்யம் இங்க தெரிவிக்கிறதா இந்த நியாயத்தை அந்த கர்த்தான் போதிக்கக்கூடிய பிரத்யேகாட்டிலும் அந்த சாத்வர்த்தத்தை சொல்லக்கூடிய இந்த பிரசப்தி அர்த்தம் இது பிரபலம் அப்படிங்கறது பாஷ்யக்காரர் சொன்னார் ஏன் பிரபலம்ங்கிறதுக்கு காரணம் அது நிரபேட்சமாக இருக்கு பிரத்யார்த்தங்கிறது சாபேட்சமா இருக்கு அதனால அந்த பிரத்தயார்த்தத்தை தள்ளிட்டு பிரகிருத்தி அர்த்தத்தை தான் இருக்கணும் இதுக்காக இந்த வரி வரு பிரகிருத்த பிரத்யாகும் பிரத்தியங்கிறது உங்களுக்கு பிரகிருத்திய இல்லாமல் அர்த்தத்தை கொடுக்க முடியல युक्त कैपिटी अभी विवरण क्रंथ असूल பாஷத்துல இருக்கிற யுக்தியை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது ஆனா இதுதான் பாஷைக்காரர்கள் அனுசரிச்சுதான் எல்லா வியாக்கியானங்களும் இல்லைன்னா சித்தாந்தி இப்படி சொல்றா ஒரு பக்கி சொல்றான் சித்தாந்தத்தை தான் ஏத்துக்கணுங்கிறது என்ன விசேஷம் என்ன யுக்தி ஏன் இதை ஏத்துக்கணும்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றதுக்கு வேற இது இல்லை இவர் சொன்னதுனாலதான் இவரு சொல்லுறது விவரணத்துல ஒரு விஷயம் சொல்லியாச்சினா அதுக்கு சுற்று வார்த்தை மாதிரி அதுக்கு என்ன இதே கிடையாது